உணவில் கெட்டதாகும் விருந்த ஏற்க மறுபவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் மாறு செய்தவராவார் என நபிஹா அலிஹல் அவர்கள் கூறினார்கள் ஒன்று நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம்